தினம் ஒரு தகவல் வழங்குபவர் ப ராமலிங்கம் ஆசிரியர் பண்டூட்டி அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இந்தியாவிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி நிறைய சித்தர்கள் வாழ்ந்து சமாதி அடைந்திருக்கிறார்கள் அவர்கள் முக்கியமான சித்தர்கள் பதினெட்டு பேர் அவர்கள் ஒருவர் அகத்தியர் அவரை பற்றி நாம் இன்று தெரிந்து கொள்வோம் அகத்தியர் கொல்லமான உருவாமிப்பு கொண்டதால் குருமணி என்றும் அதிக தபம் செய்ததால் மாதவ் முனிவர் என்றும் பல்வேறு பெயர்கள் சிறப்பிக்கப்படும் அகத்தியரின் வரலாறு பற்றி பல கதைகள் உள்ளன தாரகன் என்ற பெயர் கொண்ட அரக்கனும் இன்னும் பல அரக்கர்களும் உலக மக்களை தங்கள் தீச் செயல்களால் வருந்தி கொண்டிருந்தார்கள் அவர்கள் அழிக்க இந்திரன் வாய்வு அக்னி ஆகியோர் பூமிக்கு வந்தார்கள் இவர்களை கண்ட அசுரர்கள் கடலுக்குள் ஓடி ஒளிந்தார்கள் இந்திரனின் யோசனைப்படி அக்னி வாய்வுடன் கூடி பூமியில் விழுந்து அகத்தியராக அவதரித்தார் என்பது ஒரு கதை மிதிரர் குடத்திலிட்ட வீரியத்திலிருந்து அகத்தியரும் வர்ணன் தண்ணீரிலிட்ட வீரியத்திலிருந்து வதி வசிஷ்டரும் அவதரித்தனர் என்றும் மற்றொரு கதை உள்ளது குடத்திலிருந்து தோன்றியதால் அகத்தியர் குடமுடி என்றும் கும்பமுடி என்றும் பெயர் பெற்றார் இவ்வாறு பிறவு பெற்ற அகத்தியர் இந்திரன் வேண்டிக் கொண்டதால் சமுத்திர குடித்ததால் இந்திரன் அசுரர்களை அடித்தார் அதன்பின் அகத்தியர் தண்ணீரை மீண்டும் கடலுக்குள் விடுவித்தார் அகத்தியர் புதுச்சேரிக்கு அருகில் உள்ள உழவர்கரில் ஆசிரமம் அமைத்து வேதபுரி பல்கலைக்கழகத்தில் தமிழை போதித்தார் இந்த இடம் அகத்தீஸ்வரம் என அழைக்கப்பட்டு அங்கு பெரிய சிவனாலயம் கட்டப்பட்டது அது அகத்தீஸ்வரனுடைய ஆலயம் எனப்படுகிறது காவிரி நதி உருவாக காரணமானவர் அகத்தியர் சிவபூசை செய்வதற்கு கமண்டலத்தில் அகத்தியர் கொண்டு வந்த கங்கை நீரை விநாயகர் காகமாக உருவெடுத்து சாய்த்துவிட்டார் கமண்டலத்திலிருந்து வழிந்து ஓடிய தண்ணீரே காவிரி ஆரியானது என சொல்வார்கள் அகத்தியர் தண்ணீரின் மேல் படுத்தபடியே பனிரெண்டு ஆண்டுகள் கடுமையாக தாம் செய்து அரிய சக்திகளை பெற்றார் அகத்தியர் விதர்பா நாட்டு அரசரின் மகளான உலோப முத்திரையை மறந்தார் கைலையில் சிவபெருமான் திருமணம் நடந்தபோது வடதிசை தாழ்ந்து தென்திசை உறந்தது சிவபெருமான் அகத்தியரை தென் செல்லுமாறு கட்டளையிட்டார் இதனால் தெற்கே மேருமலை நோக்கி அகத்தியர் பயணித்தார் மேருமலைக்கு யாரையும் செல்ல வழிவிடாமல் நின்ற இந்தியமலை அகத்தியரை கண்டதும் பணிந்து தாழ்ந்து நின்றது தான் தென்திசை சென்று வரும் வரையில் பணிந்திருக்க வேண்டும் என அவர் அறிவுறுத்தி சென்றார் அதன்பின் அகத்தியர் வடதிசைக்கு செல்லவில்லை இந்தியமலையும் பிறகு உயரவில்லை தென் திசைக்கு வந்த அகத்தியர் புதிய தங்கி முருகன் அகத்தியர் என்ற நூலை இயற்றினார் இலங்கை மன்னன் ராவன் தம் இசைத்திரத்தால் வென்றார் அகத்தியர் அகத்தியர் சித்த வைத்தியத்திற்கு சிறப்பான பணி செய்துள்ளார் அனந்தசயனம் என்ற திருவனந்தபுரத்தில் அகத்தியர் சமாதி கொண்டிருக்கார் என்று கூறப்படுகிறது கும்பகோணத்தில் உள்ள கும்ப கும்பமேகேஸ்வரர் கோயிலில் சமாதி கொண்டிருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது அகத்தியரை வணங்குவதால் நமக்கு கிடைக்கும் பலன்கள் நவகிரகங்களில் புதன் கிரகத்தால் ஏற்படும் தோஷம் நீங்கும் கல்வியில் ஏற்படும் தடைகள் நீங்கும் முன்வினை பாவங்கள் தீரும் நல்லவித நோய்களும் தீரும் எல்லாவித நோய்களும் தீரும் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் இசை கவிதையில் மேம்பாடு ஏற்படும் பூர்வீக சொத்துக்கள் திரும்ப கிடைக்கும் பெயரும் புகழும் உண்டாகும் அதனால் நாம் மகத்தியரை வணங்குவோம் அவர் அருளை பெறுவோம் நோய் நொடியின்றி வாழ்வோம் நன்றி வணக்கம்